அவர்களிடம் நான் கேட்டேன் தான் நாடியோர் மீது அல்லாஹ் ஏற்படுத்தும் வேதனை தான் அது மேலும் இறை அருளாக அதை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் பிளேக் நோய் ஏற்பட்டு விதி தீங்கு ஏற்படாது என்பதை அறிந்து பொறுமையாளனாக நல்லதை எதிர்பார்த்தவனாக இருக்கும் ஒரு அடியானுக்கு ஷஹீது கூறிய கூலி அவருக்கு உண்டு என்று நபி சொல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து